சச்சிதானந்த விஷோத்பதித்தவே தாபத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணாய் சொற விவாத்மிதூத்தம்தை பாகவத்தமாக ஹரிந்திரோகியானவர் மேலும் உபதேசம் பண்ணுகிறார் அவன்தான் பாகவதோத்தமன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டால் வித்தேஷு ஸ்வக்கீயம் பரக்கீயமிதி செல்வத்தில் என்னோட செல்வம் இன்னொருவனுடைய செல்வம் அப்படின்னு நினைக்காதவன் எல்லா செல்வமும் இறைவனுடைய செல்வம் அதுக்காக இவன் செல்வத்தை விரும்புகிறது இல்லை இன்னொருவனுடைய செல்வத்தை தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறதில்லை தன்னுடைய செல்வத்தை பிறர் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதில்ல அந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும் ஆஹா இது ஆத்மதிஷ்டி சைதன்ய திருஷ்டியில் நினைக்கிறான் வித்தேஷு எல்லா செல்வங்களில் ஸ்வகீயா பரக்கீயா ஆத்மனி ஸ்வஹா பரஹ தன்னிடத்துலேயும் நான் வேறே இவம் வேறே அப்படின்னு நினைக்கிறதில்ல எல்லா இறைவனிடத்தில் தான் நாம் எல்லோரும் கோர்க்கப்பட்டிருக்கிறோம் சூத்திரே மணிகணா இவ அப்படின்னு பரபிரம்மத்தில் தான் எல்லாரும் இருக்கிறோம் அப்படிங்கிற அறிவோடு இருக்கிறவன் ஆஹ எஸ்ய ஸ்வஹா பரஹா இதி வித்தேஷு ஆத்மனிவா பிதான் நாஸ்தி நாங்கிறத நாஸ்திங்கிறத போட்டுக்கணும் பிதான்னா வேற்றுமை வித்தேஷு ஆத்மனிவா செல்வத்திலோ தன்னிடத்திலோ இது என்னுடையது பிறருடையது என்கின்ற எண்ணம் வேற்றுமை எண்ணம் எவனுக்கு இல்லையோ அது மாத்திரமல்ல எல்லா உயிர்கிடத்திலையும் அந்த பிரம்மனையே தரிசனம் பண்ணுறான் சர்வபூத சமஹா அனைத்து பொருள்களிலும் இருக்கின்ற தத்துவமாகிய பரம்பிரம்மத்தையே தரிசனம் பண்ணுகிறான் சாந்தா எப்போ அமைதியாக இருக்கிறான் ஆசைகளோ எதிர்பார்ப்புகளோ ஒன்றும் இல்லை மனம் முற்றிலும் அமைதியாக இருக்கிறது சவை பாகவதோத்தமஹா இந்த ஆத்ம தரிசனத்தினால் பிரம்ம தரிசனத்தினால அவன் எப்பவும் சாந்தமாக இருக்கிறதுனால அவனை பாகவதோத்தமன் என்று இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது உபதேசிக்கிறது ஹரியானவர் இதை உபதேசித்து கொண்டிருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கலாம் ந யர இத்தேஷ்வாத்மிவாபித சர்வபூதசமாந்த